மருந்த வகை என் மனத்தாமறையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை வெண்மேவும் பொலவருக்கு விருந்தாக மேலே மருந்தானதை நல்கும்